நற்றினை அன்பு இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமானாலும் அதை உடனடியாக செய்து முடித்திடல் வேண்டும் கால வரட்டும் என்று காத்திருப்பது அல்லது முதுமை வரட்டும் என்று எதிர்பார்த்திருப்பது இதுவெல்லாம் தவறு ஏன் தவறு அப்படின்னா இளமையிலேதான் நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் முதுமை வரும் பொழுது நம் உடல் சோர்வடைந்து போக காரணமாக இருக்கும் ஆகையினாலே இளமை காலத்திலேயே செய்து முடித்திட உள்ள கடமைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும் அவாறு செய்து புகழ் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறார் நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொள்ளுங்களே தன்னுடைய முப்பத்தி வயதில் இந்த மூலோக வாழ்வை முடித்துக் கொண்டார் ஆனால் முப்பத்தி ஆண்டுகளுக்குள் அவர் எழுத்தாத எழுத்துக்கள்லை அவர் பாடாத பாட்டுகள் எத்தனை இலக்கியம் எப்படி முடிந்தது தன்னுள் இருக்கிற திறமையை உடனடியாக வெளிப்படுத்த அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்வம் தான் அவர் இவ்வளவு பெரிய கவிஞராகிச்சு ஏன் பட்டுக்கோட்டை கல்யாண கூட எடுத்துக்கொள்ளலாமே அவரும் அப்படித்தான் மிகச்சிறிய வயதிலேயே இந்த பூமியிலிருந்து மறைந்து விட்டார் ஆனால் அவருடைய பாடல்கள் இன்னும் நம்மை முணுமுணுக்க வச்சுட்டு தான் இருக்கு அதே போலதான் அவரோட எழுத்துக்களை ஆகியனால எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் அதை இளமையிலேயே செஞ்சிடணும் நம்முடைய இந்தியாவை கண்டு இந்த உலகமே அஞ்சு நடுங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்தியா இளைஞர்களை அதிகமாக கொண்டுள்ள நாடு அவர்களுடைய திறன் அதிகம் அப்படின்னு இந்த உலகம் நம்புது ஆகியனால் எந்த செயல் ஆனாலும் நாம் உடனடியாக செய்யணும் குறிப்பாங்களை வயது வித்தியாசம் செய்திடல் வேண்டும் அழகாக சொல்றார் அரசியல்கள் செய்வதற்கு முதுமை வரட்டும் என்று காத்திருக்க கூடாது இளமையிலேயே செய்ய வேண்டும் தவறு செய்யும் பொழுது அந்த நட்காரியங்களால் ஏற்படக்கூடிய விளைவால் முதுமை நமக்கு பாதுகாப்பாக அமையும் அல்லது முதுமைக்கு துணையாக நம்முடைய அரசியல்கள் வரும் அப்படின்னு சொல்றார் ஆகியனால இளைய பருவத்திலேயே நாம் இளைய இளமையாக இருக்கும் பொழுதே அரசியல்களை செய்ய முயற்சி செய்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண்வழியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி அன்றரிவாம் என்னாது எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை மீண்டும் குரல் அன்றறிவாம் எண்ணாது அரஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி